குரு தவ திரு காத்த பெருமாள் அவர்கள் தலைமை ஏற்று தம்முடைய தலைமை உரையை சிறப்புரையாக தருமாறு அவர்களை அன்போடு வேண்டுகிறோம் பொருந்தார் நிற்கும் நிலங்களிலும் மிக்கவற்றின் மேலாம் நன்னிலம் மாறுவோம் ஏகநாயகன் பதங்கள் போட்டி உலகத்தில் எல்லா ஜீவர்களும் விரும்புவது துக்கம் சிறிதுமின்றி சுகத்தை அடைய இருப்பதாயும் அந்த சுகம் அத்தியம் நிலைத்திருப்பதற்காக அன்றாடம் மனத்திரையில் தன் சாபமானும் அடையும் பொருட்டு இக்கோவிலூர் மடாலய சன்னிதானம் மகாத சுவாமிகள் சுவாமிகளின் பாதங்களையும் அவருடைய சீடர் திரு மகா கோவிந்த் சுவாமி குரு சீர்வளர் சன்னிதானம் திரு மியப்ப சுவாமி அவர்களுடைய திருவடிகளையும் குழுமியிருக்கும் பணிந்து எல்லாரையும் பணிந்து திரிகரண சுத்தியுடன் இச்சொற்னை மகிழ்வுடன் துவங்குகிறது இந்த கைவள்ளிய நவநியத்தில் பாராய் என் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுற்றாட்டு செத்தை போல் சுற்றி சுற்றி தேறாத காலநேமி பெருமையில் திரிவின் போதும் தன்னை தானன்று அறியும் அவ்வளோ இந்த பாட்டில் தன்னுடைய சொருவம் என்ன அந்த சொருவத்தை அடையக்கூடிய காலம் ரெண்டு இதை எடுத்துக்காட்டார் சொருவம் என்ற திருச்சியத்தை அறிப்படுப்பவர்களானிருந்து செத்தை போல சுற்றி சுற்றி அளந்து ஜீவன் தன் நிலையை மீண்டும் அடையும் பொருட்டு அதற்கான கால சொல்றார் கால தான்மம்ே காலவுல அளவு கிடும்ருபத்தை எது மறக்குது மலம் என்பதுதான் மறைப்பு ஏன் அந்த மறைப்பு வந்ததுன்னா அந்த மரப்பை பற்றிய விசாரணை கிடையாது அது அனாதியா இருக்கு அதாவது மெகண்டேவர் சொல்றாரு பொ அவல்வன் தோற்றி திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் ஆதி அந்தம் என்பன இந்த மலம் எப்படி வந்தது அதுதான் போக்குவரத்து செஞ்சுட்டு இருக்கிறது அது எப்படி வந்ததுங்கிறது விசாரணை இருக்கான அது அனாதி அனாதியாயிருந்தாலும் நாம் இந்த மலத்தில் சிக்கி கொண்டு விட்டோம் இந்த மாயிங்கிற அனாதி மாய எங்கிருந்து தோன்றுகிறது சொருபத்திலிருந்து தோண்டுகிறது அதுதான் மனம் அதுதான் நினைவு மனத்தினால் எண்ணி தானே வந்தது அலேக உலகம் பிறப்பது இந்த மனத்தில்தான் இந்த உலகம் எப்படி பிறக்குது மனத்தில்தான் எண்ணி மனத்திலேயே பிறக்குது அந்தமற்று மனத்தை அந்தமற்று இருப்பதும் இந்த மனம்தான் அது தனியா விசாரிச்சிட்டால் மனம் என்ற சொருபம் கிடையாது மனம் என்கிறது நினைவுதான் நினைவே ஜீவன் அந்த நினைவுதான் ஜீவன் அது கைவிழத்தை சொல்றாரு தோற்றம் தோற்றம் முதல் நினைவு இந்த தோற்றம் எப்படி உண்டானுச்சுன்னா நான்குற நினைவுல தான் இந்த உலகம் எப்ப நான் உண்டாச்சோ அப்ப இந்த ஜீவை சில ஜகத்து தோன்றுது மன தன் சுருவத்துக்கு போன்னு இந்த ஜகத்து தோன்றாது ஆர்வமான இந்த ஜகத்தை நீக்குவதென்றால் அதற்கு என்ன ரெண்டு ரெண்டு வித்தி சொல்றாங்க ஆரோவம் அத்தியாசம் கற்பனை அதாவது ஓரோர் வத்துமனில் வேறொருதல் நார் பணியார் தங்கில் தோன்றல் மீண்டும் நிரந்தரம் வெளியில் தோன்றல் அதாவது ஆரோபங்கிறது கற்பனை அந்த கற்பனை இந்த உலகம் இந்த திருப்பிடி அது எப்படி இருக்குன்னா கற்பனையான ரஜிவம் கற்பிதமான உலகம் போல இருக்கு கைது தோன்ற இடத்துல பாம்பு தோன்றாது பாம்பு தோன்ற இடத்துல கைது தோன்றாது அதே மாதிரி உலகம் தோன்ற தோன்ற இடத்துல சொருவ சொல்ல சொருவம் தோன்ற இடத்துல இந்த உலகம் தோன்றாது அப்ப நம்ம முதலில் அறிவது என்ன என்றால் இதுக்கு மூன்று இலக்கணம் சொல்றேன் சொருவலக்கணம் தடத்தலக்கணம் அதிர்ச்சியலக்கணம் மூணு இலக்கணம் சொருவலக்கணங்கிற சுருவணக்கணத்தை அறிஞ்சாத்தான் ஜத்திலிருந்து விடுபட முடியும் என்ன சொல்ற சமம் சாட்சியம் பொருந்தின் பேதங்களான குத்திர பஞ்ச கோஷை விட்டு வெளியில் வாங்கிறார் அதாவது இந்த ஜெகம் எப்படி இருக்கின்ற அன்னமய கோஷமான தோடு சரியில் ஆறு சூழ்ச்சமை செய்கிறது மூன்று தத்துவமா இருக்குமய கோஷமா இருக்கு அடுத்தது ஆறு சூழ்ச்சம் இருபது காரண சரீரம் ஒன்னு ஜீவன் இருபத்தெட்டு சரீரம் இதை இருபத்தெட்டு சரீரமும் அறிப்படை பொருள்கள் இந்த இருபத்தி எட்டு சரீரத்தை அறிவிப்பொருட்களை எது அறிந்து கொண்டிருக்கிறதோ அது தெருக்கு அது சாட்சி அதுவேடஸ்தன் அதுவே சர்வசாட்சி சர்வசாட்சிக்கும் அதீத நிலைதான் அந்த சைதன்யம் சுத்த சைதன்ய நிலை அது வரைக்கும் சர்வசாட்சி வரைக்கும் அது இந்த உலகத்தை சமஸ்டியா அறிஞ்சிட்டு இருக்கு சாட்சி வந்து சரீரத்தை மட்டும் அறிஞ்சிட்டு இருக்கு சர்வசாட்சி வந்து சர்வத்தை அறிஞ்சிட்டு இருக்கு சாட்சி அண்ட் சர்வசாட்சி இந்த ரெண்டும் அதீத நிலை வந்து அந்த பிரம்மசுருவன் தான் கிட்டும் அப்படி நின்மல ஆன்மாவும் நினைத்து உணர்ந்த பின் கிட்ட கிட்டும் அதை விட்டு கனத்த கர்மங்கள் செய்யணும் காணுமோ காணாதே ஒரு மனைக்குள்ள ஒரு பண்டத்தை வச்சிட்டா அந்த பண்டத்தை காணும் தேடி நினைத்து விழுந்த பின் தான் கிடைக்கும் போது எப்படி கிடைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி அது மாதிரி அந்த ஆன்மாவை நாம் தேட வேண்டும் ஆன்மாவை தேட வேண்டும் அந்த சுருபத்தை தேட வேண்டும் என்றால் சுருமத்தினுடைய இலக்கணம் தெரியணும் அந்த இலக்கணம் தான் அந்த ஆன்மா எப்படி இருக்கின்ற சத்தா இருக்கிறது சித்தா இருக்கிறது ஆனந்தமாயிருக்கிறது ஏகமாயிருக்கிறது பரிபூரணமாயிருக்கிறது நம்முடைய சொருபத்துக்கு திரும்பி போக முடியும் அதுக்கு அடுத்த இன்னொரு பாடம் சொல்றாரு தேடம் மாறிய பெயர்களை அறிவதென்றால் அவருடைய சுபாவங்கள் சீலங்கள் குறிகளை ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் கம்பத்திலேறு ஆடியும்னத்த கர்மங்கள் செய்யும் காணுமோ காணாதேங்கிறார் அதே போல சுவாபத்தை அறிந்தவர்கள் சுவாவத்தை நாம் திடமாக அறியாதவரைதென்று திடமாக அறியாதவரை நாம் அந்த சுபாவத்தை அடைய முடியாது அந்த சுவாவத்தினுடைய குறிகள் குறிகள் ஆய்ந்தறியாமல் அடைய முடியாது இந்த உலகத்துல எங்க இருக்கிறது என்று வரும்போது அங்க சத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் எங்க விளங்குகிறது என்று இருக்கிற இடத்துல வரும் பார்த்து வரும்போது அங்க சித்து இருக்கிறதுன்னு அர்த்தம் எங்க திருப்தி அங்க ஆனந்தம் இருக்கிறது இந்த உலகம் எப்படி இருக்கு சத்து இருக்கிற இடத்துல தான் இந்த உலகம் சத்தா அதே விழா இடத்துல தான் அந்த சித்தா திருப்தி எடுப்போம் ஏற்படும் தான் ஆனந்தமா இருக்கு இந்த உலகம் மூன்று சுலபமாக இருக்கிறது அதான் சொல்கிறார் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது ஈசனாகி அருவாகி உருவாகி எழுந்தரும் குருளே ஈசனும் ஞானியும் ஒப்பு என்றே ஈசனும் ஞானியும் எப்பு என்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இழந்ததினால் ஒப்பவர் ஈசனாம் பல ஜீவராம் உலகளாம் என்று ஒரு பாட்டை எடுத்து காட்ட வேண்டியிருக்கலாம் வளர்ந்தன அயர்ந்தனை தன் முதல் குருவுமாய் தவர்த்தியில் உணர்த்த விட்டு அந்நிய மின்னி இன்மையின் அதன் கடல் செளிமிய கவனிக்க வேண்டியிலிருந்து படமாயிட முடியாது அதுபோல இந்த ஜீவேசர ஜெகத்தை வந்து நம்மளும் அந்நியமாக நினைக்க கூடாது அதான் சொல்ற அந்நியமின்மையின் அறநிலைய அதே பதினோராவது பாட்டுல காணும் கண்ணுக்கு காற்று நூல அங்க அன்ப காட்டுறார் அன்புனா அருகில் அர்த்தம் அதுதான் குருங்கிறது குரு விட்ட குருவும் சிஷியனும் வேறு வேறு அல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறார் சமீபமாதான் இருக்கிறாங்க அந்நியமா இல்ல அதே மாதிரி அந்த சீடரும் குரு குருவும் அருகில் அருகில் இருக்கும் உபதேசம் பண்ணாட்டா கூட நெருப்பு எப்படி பக்கத்துல பஞ்சு இருக்குதோ நாலட பஞ்சு அந்த சூழ கண்டு அந்த பஞ்சு தானா பத்திக்கும் அது மாதிரி குருவும் சீடரும் சீடரும் அருகில் அருகில் இருந்தால் தானா பத்திப்பாங்க அடுத்ததாக கற்பனை கற்பனை நிவர்த்தி இந்த உலகம் வந்து ரஜி சற்பம் போல கற்பனையா தான் உலகம் தெரிஞ்சுன்னா தன்னுடைய அந்த ரஜி தெரிஞ்சாது அது மாதிரி இந்த உலகத்தை நீக்கினால் என்ன பண்றதுக்கு இந்த மனதினுடைய சொருபத்தை ஒத்து ஒரு சனத்தில் பல உலகம் இந்த நெஞ்சகம் பத்துவில் அசையா நீவாத தீபம் அடைவது எப்படியோ குருசிய கேக்கிறாரு இந்த நெஞ்சம் வந்து பல விதம் அடைய அடைஞ்சிட்டு இருக்கு மனம் பல நினைவு வந்து பல வழியாக ஓடிட்டு இருக்குன அவற்றை மாற்றினால் போது சண்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணம் ரசோகுணம் சனிக்கும் சஞ்சலம் போனாக்கால் கலங்கமற்ற ஆகாசம் போல் அப்படியான் அப்பிரமத்தில் நெருக்க சமாதியில் நிற்கின்றானே மனச வந்து அடக்கிறோம் அடக்கிறோம் அடக்க முடியாது அதிசய சக்தி அதுதான் நினைவு அதுதான் சத்துவகுணம் சொல்றது அதனுடைய சுவாபம் எப்படி இருக்குன்னா சத்தா இருக்கு சத்து தான் பிரம்மம் அர்த்தம் என்னன்னா சத்துவே சத்து குணம் சொல்றது அதுதான் மற்ற ரஜகுணமும் தமோகுணமும் அந்த ரெண்டும் வந்து சேர்ந்துச்சு உண்மையாகும் போனால் மனமே சொல்லும் இருந்த போது அந்த துகுல் இருங்கிறது ரஜோகுணம் தபமும் நீங்கி போகும் அடுத்த பாட்டுல சுத்த சத்துவமே உண்மையாகும் துகுல் இரு போனால் மனதின் சொல் கோம்போம் வர்த்தமானத்தில் வந்த குணவின்பால் வருவதும் போவதும் இணைந்து வாடா நகிர இந்த ஜகத்தை அநேக ஜன்மம் ஈனராகி பெறுவோராகி இருந்தவையெல்லாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சர்கின என்னை நம்பி ஈடேறினேன் வாட்சியார்த்தம் உடலை பாரத்யா தியானது அற்ற நிலை அந்த அரித நிலை அப்ப அந்த அரித நிலைய அடைய வேண்டும் என்றால் நாம் ஜீவேஸ்வர ஜெகத் மித்த என்றும் அதை அறிந்து கொண்டிருக்கிற திருக்கு என் பேர்ச்சுன்னா திருஷத்தை பாடசல் தன்பதி அல்லார் தன்மை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவர் வெட்டி மௌனமானால் என்பது போல இதன்று இதன்று நீக்கி செடித்த பரபந்தனை பேசாமல் காட்டும் அதே போல அறிய வேண்டும் என்றால் தத்துவங்களையும் அதுவே தான் என்றும் அதான் நாடாது பேர் கட்டில பொய் பொருள் யாவும் மெய் பொருள் என்றே அதுவே தான் தன் சுவாவனவும் தன் நிச வடிவமாவும் நிசம் வடிவம் யார் யார் உணர்கின்றானோ அவனே ஞானி கைவெளி பொய்பொரு என்றும் யார் உணர்கின்றாரோ அவர்களே ஞானி அவர்களே சொர்வ தர்சனம் உடையவர்கள் அதான் இங்க சொல்றாரு ஜீவனாம் உலகனாம் இப்ப நாமிக்கிறார் இது வந்து சாக்கர நிலை சொப்பன நிலை சுழத்தி நிலை மூன்று அவத்தையதான் கவனத்தை கொண்டு மூன்று அவத்தை சொப்பனத்திலிருந்து விழிச்ச உடனே சொப்பனம் பொய்யா போயிடுது சுழ்த்தி நிலையும் அதுல இருந்து விழிச்ச உடனே அதுவும் பொய்யா போயிடுது சாக்கர நிலை மட்டும் பொய்யா போறது இல்லை விழிச்சவுடனும் தோற்றி கொண்டு தான் இருக்கு ஏன் தோற்றுது அதை தோற்றுவதற்கு இல்லாம பண்ணும்னா இது அதுக்கு நீண்ட நாள் நீண்டி தத்துவத்தை உடனடியா நீங்கி விடும் என்றால் நீங்காது என்றால் நீண்ட நாள் அபியாசம் பண்ணித்தான் எப்படி இடைவிடா விசாரத்தால் பண்ணிதான் இடைவிடா விசாரம் பண்ணினாத்தான் தன் சொருவம் தெரிய ஆரம்பிக்கும் இது உண்மை எப்படி நீண்ட காலமாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம நீண்ட காலம் விசாரிச்சு தான் ஆக வேண்டும் விசாரிக்க விசாரிக்க தான் வித்யானந்தம் வரும் அப்பதான் மற்ற ஆனந்தங்கள் தொடர்ச்சியா வர ஆரம்பிக்கும் இல்லைன்னா அப்படி இடையில இடையில இருந்துட்டீங்கன்னா நின்று போயிடும் இது எப்போ வந்து இந்த விசாரம் வந்து ஒரு நிலையில பக்குவர்களுக்கு உடனடியாக வரும் முதலில் கர்மத்தில் நிஷ்காமிய கர்மம் பண்றவங்களுக்கு மூன்று பிறகு முத்தி கிடைக்கும் அதையே அத்தியாசம் பண்றதுக்கு இரண்டு பிறகு கிடைக்கும் அனுபவிக்கு ஒரே இந்த ஜென்மத்திலே முப்பத்தாறு தத்துவங்களையும் சிரமாக திடமாக அன்றாடம் இடைவிடாத சாரம் பண்ணும்போது அது சொருபத்தை தன் காட்டிக் கொண்டே வரும் அது எப்படி தெரியும் என்றால் பல விநோதங்களை கொடுக்கதா செய்யுது சாரம் பண்ண உங்களுக்கு தெரியும் ஒரு காரியத்தை நினைச்சு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு காரியத்தை முன்கூட்டி அது காட்டி கொடுக்கும் அப்ப தன் சொருபத்தை எங்காண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் குரு கிட்ட யாரோ யார நமக்கு போதிக்கிறாங்களோ அவங்களே சத்குரு தெரிஞ்சுக்கணும் ஒரு குருக்கு யார் உபதேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த வார்த்தை சொன்னாலும் அவங்களுடைய வார்த்தையை வேதவாக்கான் கருத வேண்டும் கருதினால் ஒழிய நமக்கு விளங்காது தத்துவம் விளங்காது சொல்றார் யாரார் என்னிலா கல்வியாலும் இலங்கை வேல்வியாலும் நுண்ணிய மதியாலும் வாராதீதம் நன்னிய ஞானிதானே நயந்தருள் செய்கிற ஞான கண்ணினால் காணலாகும் கரத்தல அமலகம்போலண்ட பெருமைகித சொல்லுது நம்ம எவ்வளவு கல்விதான் படித்தாலும் சாஸ்திரங்களை படித்தாலும் வேள்விகள் செஞ்சாலும் நுண்ணிய மதிய சாஸ்திரங்களை அர்த்தம் பண்ணக்கூடிய திறமைகள் இருந்தாலும் வாராத்தியம் அந்த முத்திங்கிறது கிடைக்காது முத்திக்கிறது வேற ஒண்ணுங்கள் இந்த பாசம் திருச்சேச்சல வச்சிருக்கிற பாசம்தான் முத்தி பாசத்திலேருந்து விடுபடுவதுதான் முத்தி பாசம் விடுபட்ட சுருபந்திரியான அது என்ன நன்னிய ஞானி தானே யார் தனக்கு குருவாக இருப்பா வந்து யார் உபதேசித்தாலும் அவரையே குரு ஈசனாக அவர் கருதி அவருடைய வாக்கை வேத வாக்காக கருதி கருதினால் ஞான குருமார்களையும் குருமார்களுடைய சொற்களை வேதபாக்காக கருதி அவர்களுடைய உபதேச சமீபமாக இருந்து கேட்ட நன்றாக சித்தித்து தன் சொருபத்தை எல்லோரும் இந்த உலக பாசத்திலிருந்து விடுபட்டு தங் தன்னுடைய சொருவமான எப்போதும் பேர் இருக்கின்ற துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தியாக மோட்சத்தை பெறுவீர்கள் என்று வணங்கி விடைபெறுகிறது வணக்கம்